வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஆண்டு மூன்றே வயதான இரண்டாம் இசபெல்லா ஸ்பெயினின் அரசியாக முடிசூட்டப்பட்டாள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு உலகின் முதலாவது மின்சார டிராம் ரயில் வண்டி இங்கிலாந்தில் பிளாக்பூல் நகரில் சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜான் ராக் பெல்லர் உலகின் முதலாவது கோடீஸ்வரர் என்ற அந்தஸ்தை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு முதலாம் உலக போரின் போது பல்கேரியா கூட்டுப்படைகளுடன் பல்கேரியா கூட்டுப்படைகளுடன் அமைதி ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு செக்கோஸ்லோவாக்கியாவின் ஸ்டெட்டட்லாந்து பகுதியை ஆளும் உரிமையை ஜெர்மனிக்கு வழங்குவதற்கான உடன்படிக்கையில் பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகள் கையெழுத்திட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு அரபு கூட்டமைப்பில் ஓமான் இணைந்து கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஹெய்த்தியில் இராணுவ புரட்சி இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் பத்தாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சூறாவளி ஜுவான் கனடா நாட்டின் ஹாலிபாக்ஸ் துறைமுகத்தை தாக்கி பேரழிவை விளைவித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கால்டர் ஹால் எனப்படும் உலகின் முதலாவது அணு உலை அழிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிக்குள் நுழைந்த இந்திய ராணுவம் அங்கிருந்த தீவிரவாத முகாம்களை தகர்த்தது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ஸ் எனும் இந்த நடவடிக்கை நடைபெறவில்லை என பாகிஸ்தான் இன்று வரை தெரிவித்து வருகிறது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடா நாட்டின் முதலாவது செயற்கைக்கோளான அலூட் ஒன்று ஏவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு சேலஞ்சர்ஸ் விண்கலம் தோல்விக்கு பிறகு எஸ்டிஎஸ் இருபத்தி ஆறு என்ற விண்கலத்தை நாசா விண்வெளிக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆண்டு மூன்றாம் சாமராஜ உடையார் மைசூர் மன்னர் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய அரசியல்வாதி கிழக்கிந்திய கம்பெனி இராணுவ அதிகாரி ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்பதாம் ஆண்டு வில்லியம் கிளாட்ஸ்டோன் பிரிட்டன் பிரதமர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு ராஜா அண்ணாமலை செட்டியார் தமிழிசை இயக்க செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு நா சிவராஜ் தமிழக அரசியல்வாதி நீதி கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சீசு செல்லப்பா எழுத்தாளர் இலக்கிய விமர்சகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரங்க சீனிவாசன் தமிழக கவிஞர் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு திரு மெய்ஞானம் நடராஜ சுந்தரம் பிள்ளை தமிழக நாதஸ்வர கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு கே முகமது மலையாள நாடக திரைக்கதை ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பிரிஜேஷ் மிஸ்ரா இந்தியாவின் முதலாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சையது அலி கிலானி ஜம்மு காஷ்மீர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கரு ஜெயசூரிய இலங்கை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லேக் வலேசா போலந்து நாட்டின் இரண்டாவது அரசு தலைவர் அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மா சுதர்சனன் ஆச்சியப்பன் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜூலியா கிலாட் ஆஸ்திரேலியாவின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குஷ்பு தென்னிந்திய நடிகை அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மா திலகராஜா இலங்கை மலையக தமிழ் கவிஞர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நிதேந்திர சிங் ராவத் இந்திய மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு அ சிவசம்பு புலவர் ஈழத்து புலவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரொடால்ட் டீஸ் டீசல் டீசல் இயந்திரத்தை கண்டுபிடித்த பொறியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி சீனிவாசராவ் தமிழக அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நா சிவராஜ் தமிழக அரசியல்வாதி நீதி கட்சி தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சி டபிள்யூடபிள்யூ இலங்கையில் இலவச கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாலாமணியம்மா மலையாள கவிஞர் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வாரன் ஆண்டர்சன் அமெரிக்க தொழிலதிபர் போபால் பேரழிவுக்கு காரணமானவர் இந்நாளின் சிறப்புகள் அர்ஜென்டினா நாட்டில் கண்டுபிடிப்பாளர்களின் தினம் என்று பன்னாட்டு காபி தினம் என்று உலக இருதய தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே